الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادئ له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له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 بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّبِيُّ لِمَ تُحَرِّمُ مَا أَحَلَّ اللَّهُ لَكَ تَبْتَغِي مَرْضَةَ أَزْوَاجِكَ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ وقال رسول الله صلى الله عليه وسلم அன்புடைய எல்லாமல் அல்லாஹூ சுனத்தால அவனுக்கு அனைத்து புகழு முடித்தாக அல்லாஹுவால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக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 எனது உயிர் நுமனியரசூலுல்லாஹி சல்லாஹூ அரை சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை மீதும் அல்லாஹூரின் சாந்தியமும் சமாதானமும் எந்தென்னும் உண்டாவதாக அந்திரில்லா கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹூருக்கு பானஹுவத்தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்தை மிக பெரும் ஒரு சோதனை களமாக அமைத்து வைத்திருக்குகின்றான் அந்த மனிதன் உலகத்தில் வாடும் காலமெல்லாம் ஏதாவது ஒன்றுடன் அவன் போட்டி போட்டுக்கொண்டே வாழ வேண்டி வரும் அல்லாஹுடைய கத்தளைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டான் என்றால் அடியார்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒன்றை விட்டு செய்ய வேண்டிய கடமைகளில் முழுமையாக முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பிறந்த இறக்குகின்ற வரைக்கும் கட்டம் கட்டமாக அல்லாஹூ தாலா அவனுக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் முதலாவது இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை கூடமாக இருக்குகின்றது உலகத்தில் உள்ள அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய வஸ்துக்களுடன் அவன் இணைந்து அதனுடன் இரண்டரை கலந்து வாழ வேண்டும் மாற்றமாக வஸ்துக்கள் சேவை இல்லை தொழில் சேவை இல்லை வியாபாரம் சேவை இல்லை குடும்பம் தேவையில்லை மனைவி மக்கள் சேவை இல்லை என்று அனைத்தையும் விட்டு சுரவரமாக வாழ்வதற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் அனுமதி இல்லை பல கட்டங்களில் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் பாபு வரக்கூடிய வேலையில் சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தில் என்பது இல்லவே இல்லை என்று நபியவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அல்லாஹும் குறிப்பிடுகின்றான் சிலர் புறவரத்தை மேற்கொண்டு விட்டார்கள் குடும்பமோ உறவு முறையோ மனைவி மக்களோ உலகத்துடைய இன்பங்களோ எதுவுமே தேவையில்லை என்று அவர்கள் பட்டத்து வாழ்வதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றாலும் அதை நாம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் வெளியாக்கவில்லை என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அமைத்து மறந்து வாழ்வதற்கும் அல்லாஹூட்டாளா நமக்கு அனுமதி அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் தொழில் வியாபாரம் தேவையில்லை என்று ஒதுங்குவதையும் விரும்பலம் இருக்கு செய்கின்றார் என்றால் அல்ல இன்னும் ஒரு பருது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எவ்வாறு தொழுகை நோன்பு ஜகாத் இவைகள் எல்லாம் பருவோ முக்கியமான வணக்கங்களோ இதைப் போன்று இரண்டாவது கட்டத்தில் பருவான ஒன்று ஹலாலான சொலில் இந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொன்னி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய கையால உழைத்து தன்னுடைய கையால உடம்பால கஷ்டப்பட்டு சம்பாதித்து எவர் சாப்பிடுகின்றாரோ அவருடைய அந்த உணவை விட அவருடைய அந்த தொழிலை விட மிக நல்ல ஒரு தொழில் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நபியவர்கள் உதாரணம் சொல்லி சொன்னார்கள் பதிவு செய்யூ தன்னுடைய கையாள அவர்கள் வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக சாப்பிட்டதாக நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலானு கனவான்களே சகோர்களே அது மாத்திரமல்ல நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை கூட நம்பிக்கையான வியாபாரம் உண்மையை உரைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் நாளே செய்யாம நாளில் நபிமார்களுடன் சித்தி கிண்களுடன் இருப்பார்கள் என்று எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் மீதான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கணேஷ் அதனால வியாபாரமும் ஒரு பொருள் வியாபாரமும் ஒரு வணக்கம் தொழில் செய்வதும் ஒரு ஐபாதத்தை என்று நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் கூறிக்கொண்டு மற்ற வணக்கங்களை மற்ற ஐபாதத்துகளை மற்றவர்களுக்கு செய்ய அந்த உரிமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பால் படுத்துவதற்கும் இஸ்லாத்திர வெறும் தொழிலை மாத்திரம் வெறும் வியாபாரத்தை மாத்திரம் உலகத்தில் உள்ள வஸ்துக்களையும் பணங்கள் மாத்திரம் எவர் நம்புகின்றாரோ அவரை அல்லாஹ் குரானில் பல இடங்களில் கண்டித்திருக்குகின்றான் குரானில் கூறுகின்றான் வர் வரம்பு மீறி இல்லையை மீறி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மட்டும் தன்னுடைய இலட்சியமாக பல ஹதீஸ்களில் குறிப்பிட்ட தெளிவான அடிமையாகி விட்டாரோ அவன் அடிமையாகிவிட்டானோ அவசமடைந்து விட்டான் அதாவது ஆடைகளுக்கு ஆகிவிட்டான அவனும் நாசமாகிவிட்டான் அவன் நாசமாகி விடட்டும் அவன் முகம் குப்பர வீழ்ந்து விடட்டும் அவனுடைய உடம்பில் ஒரு முழு குத்தப்பட்டாலும் அதை யாரும் எடுக்க வேண்டாம் என்ற கருத்துப்பட ரசோல்லாஹி சல்லாஹு அவனுக்காக வந்து பல விதங்களில் நபியவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் என்றால் தொழில் தான் என்னுடைய நோக்கம் பணம் சேர்ப்பது தான் என்னுடைய இலட்சியம் பணம் சம்பாதிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் என்று தூங்குகின்ற வரைக்கும் அவர் வேறு அக்கறை வேறு எதைப் பற்றியும் சிந்தனை இல்லை சரதான வணக்கங்களை பற்றி அறிவாதத்துக்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய சிராபத்துகளை பற்றி அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய சிக்கல்களை பற்றி மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி குழந்தைகளுக்கு செய்ய வெறும் காலை முதல் இரவு வரை இவன் பணம் தொழில் பணம் தொழில் என்று முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றன அவனை தான் பலீஸ்களில் கண்டித்திருக்கின்றார் பெரியார்களே அதனால தொழில் செய்யலாம் அந்த தொழிலுக்கும் ஒரு முறை வியாபாரம் செய்யலாம் அதற்கும் ஒரு முறை விவசாயம் செய்யலாம் அதற்கும் ஒரு முறை அனைத்தையும் வணங்குவது மாத்திரம் சொல்லுவது மாத்திரம் செய்வது மாத்திரம் அஜ செய்வது மாத்திரம் நவியவர்கள் சொன்ன மாதிரி செய்த மாதிரி அல்ல நாம் மற்ற எந்த ஒரு வணக்கத்தில் அது தொழிலோ அது வியாபாரமோ குடும்பம் நடத்த வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதற்கும் அவர்கள் அவர்களுக்கு கூட அல்லா அனுமதி கொடுக்கல பதிவு செய்யப்பட்டிருக்கை அவர்களுடன் பேசிவிட்டு வருவார்கள் ஒரு தரவை நம்பியவர்கள் வீட்டுக்கு சென்று கொஞ்சம் நேரம் தாமதித்து வருகின்றார்கள் இதை பார்த்திவான் முதலாவது ஒரு வகையான மற்ற மனைவிங்க ஆரம்பத்திலேயே நபி அவர்களுக்கு அல்லா கருபிய செய்கின்றான் அந்த ஆயத்தில் அல்லா குறிப்பிடுகின்றான் யா ஐயோ நபியோ ரிமத்துமோ நான் ஏ ீங்கிரு மட்டுமா நீங்க விரும்புறீங்க அவர்களை கண்டித்து அல்லாஹுக்க முடியாது மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் அவர்களுக்கும் அல்லாஹ் அதே தர்பியத்தை வைத்து நபி அவர்கள் செய்தார்கள் வெறும் வணக்கம் மாத்திரம் அல்ல வெறும் மாத்திரம் அல்ல பள்ளிவாசலுக்குள்ளே உள்ள சொல்கை மாத்திரம் அல்ல வியாபாரத்தை பற்றி குடும்பம் நடத்துவதை பற்றி இல்லற வாழ்க்கைகளை பற்றி குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி அனைத்தையும் அந்த தகாபாக்கள் செய்வதை பார்த்து நபி அவர்கள் திருத்தினாங்க ஒரு திரவ மபி அவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஆள் வாராறு வந்து அவசரமா தொன்னு விட்டு செல்கின்றார் நபி அவர்கள் சொன்னார்கள் கிளம்பு பள்ளி நீங்க திரும்பி போய் சொல்லுங்க சரியா சொல்ல முறை மீண்டும் சொன்னார்கள் எனக்கு தெரிஞ்சதை அனைத்து முடிய சொல்லிக் கொடுக்கின்றதுவ சொன்னுபாக்கள் பாகங்களில் இருந்து வந்து நிறைவேற்றினாங்க நான் அதையும் மிக முக்கிய கிட்டத்தக்க பெரும்பெரும் கூடி அவங்க தங்களுக்கு மனைவிட்டேன் கேள்விப்படுகின்றது உடனடியாக அல்லாஹ் இறக்குகின்றான் அனுமதிக்கப்பட்டது நான் உங்களுக்கு கூடாது என்று அல்லாஹோ ஆயத்தை இறக்கி சகாபாக்கள் வரம்பும் மீறி எல்லை மீறி சென்ற வேளையில் அவர்கள் அல்லா தடையை போட கென்றான் பெரியே அன்பிற்குரிய கனவான் கணேசர்களே எதை சொல்ல வாரோம இஸ்லாமிய மதத்தில நமக்கு மார்க்கத்தில் உள்ள நடுநிலை போன்று உலகத்தில் ஒரு நிதானமான முறையை அவர்கள் காட்டி தந்த மாதிரி வேற எந்த மார்க்கத்திலையும் இல்ல வரம்பு மீறி துனியாவிலும் ஈடுபட முடியாது வரம்பு மீறி வணக்கங்களில் ஐபாதத்திலும் ஈடுபட முடியாது ஒரு கை கட்டப்பட்டிருக்கிறது என்னோட நபல் கொண்டு இருப்பாங்க இந்த கைத்தில தன்னை கட்டிக் கொண்டு கீழே விடாமல் இருப்பது வணங்குவாங்க அவர்களுடைய கொடுக்க மாட்டார் இப்ப அவர் எப்படி அந்த நடந்து படுக்கையை கூட நேரடிய மாமனாக்கு சொல்ல முடியாது அதிகமான நாட்கள் பதினை நாளைக்கு ஒரு குரான் அவர் சொன்னாங்க அதற்கு மேலே அனுமதி இல்லை நோன்பு பகல் பூரம் நோம்பு பிடிக்கின்றேன் மூன்று மூன்று சிறைகள் தான் யார சூழல்லாம் இதை அதிகமாக என்னால செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாரத்தில் ஒவ்வொரு திங்களும் ஒரு வரையறைய போடுறாங்க இல்ல ஒரு நாள் நோன்பு பிடிங்க ஒரு நாள் நோன்பை விடுங்க இதற்கு மேலால் அவங்களை பிடிப்பதற்கு அனுமதி இல்லை நோன்புகளில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு அதல தாபு ஜாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவரோட நோன்பு யஸூமு யௌமன் வ யஃப்திரி யௌமா ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு நோன்பு விடுவாங்க இதற்கேறால் உங்களுக்கு அனுமதி இல்ல அவரோட தொழுகைக்கு வரையறைய அவரோட நோன்புக்கு வரையறைய அவரோட குர்ஆனுக்கு வரையறைய போய்ட்டு நபி அவங்க சொன்னாங்க அப்துல்லா இன்னலி ஸௌஜிதக அலைக ஹக்கா அவரோட மனைவிக்கு உங்களுக்கு ஒரு ஹக்கவுண்ட் இருக்குது வ இன்னலி அயனக அலைக ஹக்கா அவரோட கண்ணுக்கு ஒரு ஹக்கவுண்ட் இருக்குது வ இன்னலி ஜஸா உடம்புக்கும் ஒரு மாதிரி இல்லையா நான் எனக்கு அவர்களுடன் சேரவும் செய்கின்ற வணங்கவும் செய்கின்ற செய்கின்ற நோன்பு பிடிக்கவும் செய்கின்ற ஒன்றை விருமம் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு தான் சொன்னாங்க ரே பலி இது என்னுடைய சொன்னா எவர் இந்த சுனவை மறுக்குகின்றாரோ அந்த சுனவை வெறுக்குகின்றாரோ விட்டுவிடுகின்ற அல்ல வேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதர்களேடைய சகாபாக்களுடைய மாத்திரம் திருத்தல்ல சகாபாக்களுடைய வணக்கங்கள்ல மாத்திரம் குறைகிறையே போடல்ல அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய சமூக வாழ்க்கை அவர்களுடைய குழந்தை வளர்ப்போ அனைத்தையும் நபி அவர்கள் எந்த முறையில் செய்யணும் தலை வாருவதுக்காவதுனால நபிங்க என்ன பூசி வாழ சொன்னாங்க என்பதற்காக வேண்டி நாம் நினைத்த மாதிரி செய்யலாது ஒரு நாளைக்கு எட்டு பத்து தடவை கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு வாருவதற்கும் தடைமுடிவதற்கு கூட ஒரு முபார வா நமக்கு முன்னாக தந்தும் அவர்கள் வெறும் தொழில் அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய செய்ய வேண்டிய பத்து மணிக்கு வருகின்றார் வெளிக்கிளம்படுகின்றார் மாலையில் தாமதமாக்கி வருகின்றார் மனைவிமாரை வேண்டியக்கு அளவலாவது அவர்களுடன் சிரித்து விளையாடுவது முக்கியமானது ஒன்று ஒரு சில தகவல்களை பார்க்கலாம் இரவேல வீட்டுக்கு வருவாங்க அவருடைய நாலு வயசு அஞ்சு புள்ளது இவர் தூக்கம் வரும்பொழுது அவர் தூக்கம் ஒரு படி மேலே பார்க்கலாம் யாராவது திருமணம் முடிச்சிட்டாறு கிடைச்சி மனைவியும் அதிகமா ஆண்கள் அதிகமா 20 வயதுக்கு பின்னால இவரு திருமணம் முடிச்சு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் போறாரு வாங்கணும் ஒரு வாகனத்தை வாங்கணும் இப்ப வெளிநாட்டில் போய் இருபது வருஷம் இருந்துட்டு வரும்போது மனைவி அவங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை அவருடைய முழு வாலிபமும் சென்று அவள் முழுமையை அடைந்திருப்பாள் அவர் திரும்பி வரக்கூடிய வேலையில அவருக்கு வயது நாற்பத்தி அஞ்சு அவருடைய வாலிபத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இன்பம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் பெரியார்களே கணவான் கணேச அது மாத்திரமா அவர் அங்கு செல்கின்றார் இவருடைய மனைவியை கர பராமரிக்க ஆள் இல்ல அதனால சில மொழிகளில் செல்வதற்கு அவருடைய மகன்மார்களை கவனித்து இருக்கிறது ஆள் இல்ல அந்த வயது வந்த மகன்மார்கள் மகள்மார்கள் எத்தனையோ ஒழுக்கேடுகள் சமூக சீர்கேடுகள் அல்ல தடுத்த எத்தனையோ விடயங்களுக்கு அவர்கள் பழகிவிடுகின்றார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோக்களே அதனால இஸ்லாம் தொழிலை கண்டிக்கல்ல வியாபாரத்தை கண்டிக்கத்தை கண்டிக்கல்ல அதற்கான ஒரு முறையை விட்டுவிட்டு ஒன்று தொழில அல்லது விவசாயத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது வணக்கத்தில் எல்லை மீறி போவதன் காரணமாக வணக்கத்தில் மனைவி மலக்கிற செய்ய வேண்டிய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய அந்த மிக பெரும் கடமைகள் அங்கே பால் படுத்தப்படுகின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய அந்த எல்லைக்குள்ளால எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் அது தனிநபராக இருக்கலாம் குடும்பம் நடத்தக்கூடியவனாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஏழையாக இருக்கலாம் அனைத்திற்கும் நபியவர்கள் உன் முன்மாதிரியாக இருந்து நீங்க இவைகள் அனைத்தையும் இந்த முறையில் ஆக்கிக்கொள்ளுங்க என்று நமக்கு கற்று தந்து ஒரு வரையறையை ஒரு நடுநிலைமையான மார்க்கத்தை சொல்லி தந்து விட்டார்கள் அதிலிருந்து நாம் விலகிவிட்டதனால தான் இந்த முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பாரதூரமான விளைவுகளும் குழந்தைகள் அடிக்கடி ஏற்படுகின்றது என்றால் சொல்லி தந்த அந்த அறிவுரையை விட்டுவிட்டது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர விதத்தில் அல்லாஹுடைய நிறைவேற்றப்பட வேண்டும் மனிதர்களுக்கு செய்ய நிறைவேற்றப்பட வேண்டும் நல்ல அந்த கெட்ட காரியங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் முரண்பாடு வராத விதத்தில் நாம் நம்முடைய வாழ்வை ஆக்கிக் கொண்டோம் என்றால் அந்த வாழ்க்கையை அல்லா சிறப்பானதாக ஒளிமயமானதாக இன்பகரமானதாக ஆக்கி வைப்பான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவை மன்னிப்பாயாக நம்முடைய உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து பெண்கள் அனைவர்களுடைய பழங்குடியின் மன்னிப்பாயாக உல உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உண்மையான முறைப்படி நடிகர்கள் பின்பற்றுவதுடன் முழுமையாக நிறைவேற்ற தோசி சேவாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அடிப்படையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக بسم الله الرحمن الرحيم والحمد لله رب العالمين